அகர முதல எழுத்தல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் தீமைக்கு தீமை செய்பவனுக்கு அப்போது செய்துவிட்டோம் பதிலுக்கு பதில் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு சுகந்தான் ஆனா தீமை செஞ்சவனுக்கு தீமை செய்யாம பொறுமையோடு இருக்கிறவனுக்கு உலகம் உள்ள அளவும் அழியாத புகழ் நிலைத்து நிற்கும் இது குடும்ப வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது இல்லறவையில் தான் அமைந்திருக்கிறது வெகுழாமைங்கிறது துறவறை எல்ல வரப்போகிறது ஆக கோவப்படுறதுங்கிறது வெகுழுதல் பொறுமையாக இருக்கிறதுங்கிறது இங்கேயும் இருக்கு ஆக வாழ்க்கை முழுவதும் நாம் எப்போ கோவப்படணும் எந்த மாதிரி சூழ்நிலையில் கோவப்படணுங்கிறத கூட அறிவுபூர்வமாக நம்ம கையாளணும் உணர்ச்சி வசப்படாமல் செய்யணும் எதையுமே அதுதான் ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் முக்கியமாக பெற வேண்டியது புகழ் ஆகையினால பொறுமை ஒன்றே அந்த புகழை கொடுத்துவிடும் பொறுமையாக இருக்கிறவனுக்கே அந்த புகழ் கிடைச்சிடும் நாள் அப்படிங்கிறது பொழுதே குறிக்கக்கூடிய விஷயம் நேரத்தை குறிக்கக்கூடியது ஒரு நாளை இன்பங்கிறது தீமை செய்கிற போது அந்த நேரத்தில் தான் நமக்கு சந்தோஷம் அதை ஒரு இகழ்ச்சி குறிப்பாக சொன்னார் திருவள்ளுவர் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணைன்னு அரண் வலியுறுத்தல பார்த்தோம் சாகிறபோது சாகாத துணையாக இருப்பது அறம்னார் திருவள்ளுவர் அங்கே இங்கே பொன்றும் துணையும்னா சாகர வரைக்கும் அந்த புகழ் இருக்கும் இறந்த பிறகும் கூட இந்த உலகத்தில் புகழ் இருக்கும் என்றும் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகத்துக்குள்ள சூழ்ந்திருக்கக்கூடிய கடல்வள்ளம் வடிந்து அது பெருகிற அளவுக்கும் புகழ் நிற்கும் என்று காளிஞ்சர் என்கிற ஒரு பெரியவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் புகழ் இருக்கும் பொன்றும் துணையும் புகழ் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் புகழ் இருக்கும் கருத்தும் உலகத்தை நம்ம சேர்த்துக்கணும் உலகம் பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு நாம் அதை சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒருத்தாருக்கு ஒருத்தாருக்குன்னா தீமை செய்தவர்களுக்கு ஒரு நாளை இன்பம் ஒரு நாளைக்கு மாத்திரம்தான் அந்த சந்தோஷம் அந்த நேரத்துக்கு தான் மகிழ்ச்சி பொறுத்தாருக்கு பொறுத்திருப்பவர்களுக்கு பொன்றும் துணையும் புகழ் இந்த உலகம் அழியும் வரை அவர்களை பற்றி எங்கோ ஒரு மூலையில் யாராவது ஒருத்தர் அவரை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள் பொறுமையாக இருந்த இதிகாச பாத்திரங்களை மக்கள் போற்றி புகழ்ந்து பேசுவார்கள் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த பொறுமை கோபம் என்பதெல்லாம் இடம் பொருள் ஏவலை பொறுத்தது இருப்பினும் இங்கு பொறுமைக்கு ஏற்றம் சொல்லி பேசுவதால் பொறுமை என்கிற குணத்தை சில காலம் நாம் விரும்பி கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்வோமாக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 11196 டபுள் ஒன் நைன் உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்